தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்பர்களில் எட்டாவதாக தேழ்பர் ஏனாதிநாத நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் வளம் பொருந்திய சோழ ூர் என்பது ஓர் ஊராகும் இவ்வூரில் ஈழக்குள சான்றார் மரபில் ஏனாதிநாதர் என்பவர் ஆணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் உதயத்தவர் ஆவார் லிங்க வழிபாட்டை மேற்கொண்டு வந்தவர் திருநீற்று அன்பின் சிறிதும் குறையாதவர் அரசருக்கு வாட்பயிற்சி சேவிக்கும் தொழிலுடையவர் வார்ட்படை பயிற்சி விற்பதால் விடைக்கும் பொருள்களை எல்லாம் சிவனடியர்களுக்கே நாடு பயன்படுத்துவார் அவ்வூரில் தற்பெருமை மிக்க அதிசூரன் என்பவன் ஏனாதிநாதருக்கு தொழில் உரிமைதாயவாகும் பெற்றனாவான் ஏனாதிநாதரின் வாழ்வித்தை சிறக்கவே இவனது ஊதியமும் செல்வாக்கும் குறையத் தொடங்கியது இதனால் அதிசூரன் அழுக்காறு கொண்டு ஏனாதிநாதருடன் போர் புரிய துணிந்து அவரை வீட்டு வாயிலின் முன் நின்று வால் பயிற்றும் தொழிலில் உரிமை தாய பாகத்தை போரில் வலிமை உள்ளவரே கொல்ல கொள்ளத்தக்கவர் அதனால் என்னுடன் போருக்கு வா போரில் வெற்றி பெறுபவர் எவரோ அவரே வாழ்வித்தை கற்பிக்கும் உரிமையை பெற வேண்டும் என கூறியதை ஏற்று ஏனாதினாரும் போருக்கு தயாரானார் இருவர்களது படைகளும் ஒன்றை ஒன்று எதிர்த்து போரிட்டன ஏனாதிநாதர் தாம் ஒருவரே வாழ் கொண்டு அதிசூரனுடைய போர் வீரர்களை கண்டத்துண்டாக வெட்டி வீழ்த்தினார் முடிவில் அதிசூரன் தோற்று புறங்கட்டி ஓடினான் மீண்டும் மஞ்சம் கொண்டு வண்டிக்கு என யானிநாதரை போருக்கு அழைத்தான் அவரும் தயாரானார் முன் எப்பொழுதும் இல்லாது அதிசூரன் திருநீர் அணிந்து போரிடத் துணிந்தான் இதை கண்ணுற்ற யானாதிநாதர் அடா இவர் சிவபெருமானது சீரடியாயினார் இனி நான் இவருடைய உள்ள குறிப்பின் வழியே அமைந்து நடப்பேன் என்ற தன் போர் கருவிகளை கீழே போட்டார் இதுதான் சமயம் கருதி அதிசூரன் தன் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டான் திருநீரணிந்தவரிடத்து ஏனாதிநாதர் காட்டிய பேரென்பனைக் கண்ட சிவபெருமான் கீ சீதாக்காய் வெளியில் நின்று காய்ச்சி தந்து நீ நம்மை விட்டு பிரியாதிருக்கும் பெருவாழ்வு பெருவாயாக என கூறி மறைந்தார் அது முதல் ஏனாதிநாதர் ஏனாதிநாயனராக போற்றப்பட்டார் இவரது வரலாறு மூலம் சிவவேடம் போன்றவர் பகைவராயினும் எதிர்க்க கூடாது என்பதுவாம் கொள்கை திறம் இதன் ஆழமாகும் அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்